ஓம் தத்து சத் பரப்பிரமனே நமக ஓம் தத்த சத் பரப்பிரம்மன் குருவே நமக ஆனை முகன்னாறு முகநம்பிகை பொன்னம்பளவன் ஞான குருவாணியை உள்நாடு குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம் சென்ற வகுப்பில் கோவிலூர் பரம்பரையை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம் கோவிலூர் பரம்பரையாக பதினாறு நூல்கள் இருக்கின்றன பதினாறு நூல்கள் கோவிலூர் மடத்தில் வேதாந்த பாடம் நடந்து வந்து கொண்டு இருந்தது இப்போதும் ஆங்காங்கு தமிழ் வேதாந்த பாடம் நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ் வேதாந்த பாடம் நடந்து கொண்டு இருக்கிறது தமிழில் இந்த பதினாறு நூல்களையும் தொகுத்து பாடக்கிரம பாடக்கிரமமாக அமைத்து வேதாந்த சிரவணம் ஆரம்பித்து வைத்த மகான் ஸ்ரீல ஸ்ரீ முத்துராமலிங்க தேசிகர் என்று சொல்ல படுகின்ற ஆண்டவர் சுவாமிகள் ஆவார் தமிழில் இந்த பதினாறு நூல்களையும் தொகுத்து பாடக்கிரமமாக அமைத்து பாடம் எப்படி பாடம் சொல்லி கொடுக்குறோமோ எல்கேஜியிலேருந்து அப்படியே வருகிறதோ அதைப்போல் பாடக்கிரமமாக வேதாந்தத்தை சிரவணம் ஆரம்பித்து வைத்த மகான் ஸ்ரீலஸ்ரீ முத்துராமலிங்க தேசிகர் என்று சொல்லப்படுகின்ற ஆண்டவர் சுவாமிகள் ஆவார் காரைக்குடி கோவிலூர் வேதாந்த மடம் சுமார் நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன் ஸ்ரீலஸ்ரீ முத்துராமலிங்க ஞான தேசிய சுவாமிகளால் திருநெல்லை அம்மையின் பேர் அருள் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது காரைக்குடிக்கு அருகில் இருக்கின்ற கோவிலூர் வேதாந்த மடமானது நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு முத்துராம சிறீல ஸ்ரீ முத்துராமணிய ஞானதேசிய சுவாமிகளால் அங்கு வீட்டிருக்கின்ற திருநெல்லை அம்மையினுடைய பேரருள் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஆண்டவர் சுவாமிகள் அவர்களின் குரு சிக்கல் அருகே உள்ள பொருள் வைத்த சேரி என்ற திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள உகந்தலிங்க சுவாமிகள் ஆவார் ஆண்டவர் சுவாமிகளுடைய குரு வந்து சிக்கல் அருகே உள்ள பொருள் வைத்த சேரி என்ற திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய உகந்தலிங்க சுவாமிகள் அவர் தான் ஆண்டவர் சாமிகளுடைய குரு ஆண்டவர் சாமியின் என்றாலும் முத்துராமலிங்க சுவாமி என்றாலும் ஒன்றுதான் ஆண்டவர் சாமிகளின் அருளால் கோவிலூர் மடத்தில் குரு பரம்பரையாக வேதாந்த பாடம் நடந்து வந்து கொண்டு இருக்கிறது அவர்கள் ஆரம்பித்து வைத்தார் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது இந்த பதினாறு வேதாந்த நூல்கள் ஒரேநடையாகவும் யிலாகவும் இவை மூலமான சமஸ்கிருத சாஸ்திரத்துக்கு இணை இந்த பதினாறு நூல்கள் உரைநடையாகவும் இருக்கிறது செய்யலூலாகவும் இருக்கின்றன சமஸ்கிருத சாஸ்திரத்துக்கு இணையானது சமமானது என்று ஆனால் அக்கால வழக்கத்திற்கு ஏற்ற போல மணிப்பிரவால நடையில் அமைந்துள்ளது மணிப்பிரவாள நடையில் அமைந்துள்ளது அந்த சாஸ்திரமெல்லாம் மணிப்பிரவாழ நட சமஸ்கிருதம் கலந்து இருக்கிறதுக்கு மணிப்பிரவாழ நடவிலூர் மடம் சிறுங்கேரி மடத்தோடு தொடர்பு உடையதான் கோவிலூர் மடம் இருக்கின்றதே அது சிறுங்கேரி மடத்தோடு தொடர்பு உடையதாக இருக்கின்றது சிறுங்கேரி மடத்தினது அத்வைதத்தையே சிறுங்கேரி மடத்தினுடைய அத்வைதத்தையே கோவிலூர் மடமும் போதிக்கின்றது சிறுங்கேரி மடத்தில் போதிக்கக்கூடியது அத்வைதம் அதைவே இந்த கோவில் ஒரு மடமும் அத்வைதத்தை போதிக்கின்றது சாஸ்திரமெல்லாம் அத்வைதத்தையும் சொல்லுது வேதாந்த சாஸ்திரங்கள் சிறுங்கேறி முன்னிருந்த சுவாமிகளும் இப்போது அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற ஜகத்துக்குரு பாரதிதீத்த சுவாமிகளும் கோவிலூர் மடத்திற்கு வருகை அருள் இருக்கின்றார்கள் முன்னால் இருக்கிற சிறுங்கேரி மடத்தினுடைய சுவாமிகள் இப்போது அருள்வாலித்து கொண்டு இருக்கக்கூடிய சிறுங்கேரி சுவாமிகளாகிய ஜகத்துக்குரு பாரதிஜீத மகா சுவாமிகளும் கோவிலூர் மடத்திற்கு வருகை புரிந்து அருளியிருக்கின்றார்கள் பாரதிஜீத்த சுவாமிகள் கோவிலூர் மடத்தை நமது சிஷியால் மடம் என்பார் பாரதித்த சுவாமிகள் கோவிலூர் மடத்தை நமது சிசியால் மடம் என்று சொல்லுவார் வேதாந்த நூல்கள் தமிழில் அமைந்திருப்பது தமிழர்களாகிய நாம் செய்த புண்ணியமாகும் வேதாந்த நூலில் தமிழில் அமைந்திருக்கிறது தமிழர்களாகிய நாம் செய்த புண்ணியமாகும் வேதாந்தத்தை கேட்டு சிந்தித்து தெதல் அடைந்து மானிடப்பிறவியின் மேலான லியம் மோட்சடைவதேயாகும் கேட்டு சிந்தித்து தெளிதல் அடைந்து எதுக்கு மனிதன் பிறந்திருக்கின்றானோ அதனுடைய லட்சியம் மோட்சமடைவதே ஆகும் இந்த நூல்களை இந்த வேதாந்த நூல்களை சன்னியாசி அதாவது துறவியர் மட்டுமல்லாமல் குடும்பத்தவர்களும் கற்கலாம் வேதாந்தத்தை சந்நியாசியலும் இல்லறத்தாரர்களும் கற்கலாம் இந்த நூல்களை கற்க வரும் மும்மூச்சுக்களுக்கு மும்மூச்சுக்களுக்கு மும்முச்சுன்னா மோட்சத்தை அடையணுங்கிற இச்சை உள்ளவர்களுக்கு அப்படின்னு கருத்து மும்மூச்சுன்னா மோட்சத்தை அடையணுங்கிற இச்சை உள்ளவர்களுக்கு விவேகம் வைராக்கியம் சமாதி சர்க்க சம்பத்து மும்மூச்சுத்துவம் ஆகிய நான்கு சாதனங்கள் வேண்டும் இந்த நூலை கற்கணும் கேட்கணும் அப்படின்னா நான்கு சாதனங்கள் நமக்கு தேவை ஒன்று விவேகம் ரெண்டு வைராக்கியம் மூன்று சமாதி சர்க்க சம்பத்து நான்கு மும்மூச்சுத்துவம் நான்கு சாதனங்கள் நமக்கு வேண்டும் என்னுடைய விரிவெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் இவைகளே தகுதிகளாகும் வேதாந்த கேட்கறதுக்கு இதுதான் தகுதி ஆனால் மேற்படி சாதனங்கள் முழுவதும் பெற்றிருக்கவில்லை என்றாலும் எட்டில் ஒரு பங்கு பெற்றிருந்தால் கூட அவரை பரிசோதித்து சேர்த்து கொண்டு முழுமை பெற செய்வார் கோவிலூரில் அப்படிலாம் நடந்திருக்கு இந்த சாதன சதுட்டியம் சாதன சதுட்டியம்னால் நான்கு சாதனங்கள் விவேகம் வைராக்கியம் சமாதி சர்க்க சம்பத்து மும்மூட்சத்துவம் இந்த நான்கும் எட்டில் ஒருவங்கு இருந்தாலும் அவர்களை எடுத்து கொண்டு அவர்களை ஞானத்தை போதித்து சாதனங்களை பக்குவமாக்குவார்கள் இதில் கோவிலூர் மடத்தில் மற்றபடி கல்வி வயது திருமணம் ஆனவரா அல்லது ஆகாதவரா என்ற தகுதிகளை கொள்ளுவதில்லை இதில் கோவிலூர் மடத்தில் கல்வி வயசு திருமணம் ஆனையிருக்கா ஆகலையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டார்கள் மேலும் இந்து மதத்தில் உட்பிரிவுகளான சைவம் முதலிய சமயங்களை சேர்ந்தவர்களா என்ற இல்லை இன்ன ஜாதி இன்ன இனம் என்று இவைகளையும் தகுதிகளாக கொள்வதில்லை இன்ன ஜாதி இன்ன இனம் அப்படிங்கிறதெல்லாம் தகுதியாக வேதாந்தத்தை சொல்லுவதற்கு கேட்பதற்காக இதெல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் கோவிலூர் மடத்தில் அந்த மேல் மேலே சொன்ன சாதனங்கள் பெற்றவர்கள் இல்லறத்திலும் உள்ளனர் இல்லறத்திலும் இருக்கிறார்கள் அவர்களும் இந்த பாடங்களை கேட்டு ஞானம் பெற்று இருக்கின்றனர் அவர்களும் இந்த வேதாந்த சுவாஸ்திரத்தை கேட்டு ஞானம் பெற்று இருக்கின்றனர் முன்னால் இப்படியெல்லாம் எத்தனையோ தமிழ் வேதாந்தத்தை கேட்டு ஞானிகளாகி ஜீவன்முத்தி அடைந்து மோட்சமடைந்தவர்களெலாம் ஆயிரக்கணக்கான பேர் இருந்திருக்கிறார்கள் இனியும் நம்மளும் சிரவணம் கேட்டு வேதாந்தத்தை கேட்டு சிந்தித்து தெளிதல் அடையலாம் அதில் சந்தேகம் இல்லை சாதனங்கள் வருவது கடினம் சாதனம் வந்துவிட்டால் மோட்சம் உறுதி சரி கோவிலூர் மடத்தில் தமிழ் வழி வேதாந்த நூல்கள் பாடங்கள் நடத்தப்படுகிறது அதை நம்ம பார்த்தோம் கோவிலூர் மடத்தில் தமிழ் வழி வேதாந்த நூல்கள் நூல்கள்னால் சாஸ்திரம்னால் ஒன்றுதேன் இதெல்லாம் பாடங்கள் நடத்தப்படுகின்றது அந்த நூல்களின் பெயரையும் அந்த நூல் இயற்றி பெயரையும் பார்க்கலாம் இந்த பதினாறு நூல்களை நம்ம பெயரையும் அதை இயற்றியவருடைய மகானுடைய பெயரையும் நம்ம பார்க்கலாம் முதல் நூல் நானாஜீவாத கட்டளை அதை இயற்றியவர் சேஷாத்திரி சிவனார் நானாஜீவாத வாதக்கட்டளை அதை இயற்றிய மகான் சேஷாத்திரி சிவனார் ரெண்டு கீதாச்சார தாலாட்டு அதை இயற்றியவர் திரு வேங்கடநாதர் கீதாச்சார தாலாட்டு இயற்றியவர் திருவேங்கடநாதர் மூணு சசிவண்ணபோதம் இயற்றியவர் எறும்பூர் எறும்பூரில் ஈற்றிருட்டிருக்கின்ற தத்துவராய சுவாமிகள் சசிவண்ணபோதம் மூன்றாவது நூல் எறும்பூர் தத்துவராய சுவாமிகள் அதுக்கடுத்து மகாராஜ துறவு நான்காவது நூல் தி விருத்தாச்சலத்தில் இருக்கின்ற குமாரதேவர் மகாராசத்துறவு நான்காவது நூல் குமாரதேவர் இயற்றியிருக்கிறார் ஐந்தாவது வைராக்கிய சதகம் வைராக்கிய சதகம் எழுதியவர் இயற்றியவர் பேரூர் சாந்தலிங்க சுவாமிகள் வைராக்கிய சதகம் இயற்றியவர் பேரூர் சாந்தலிங்க சுவாமிகள் ஆறு வைராகிய தீபம் அதையும் பேரூர் சாந்தலிங்க சுவாமிகள் ஏற்றியிருக்கிறார் வைராக்கிய சதகம் வைராக்கிய தீபம் ரெண்டுமே பேரூர் சாந்தலிங்க சுவாமிகள் ஏற்றியிருக்கின்றார் ஏழு அர்ச்சனாவிருத்தி கருணாநிதி என்னும் சிதம்பர ஞானதேசிகர் கருணாநிதி என்னும் சிதம்பர ஞானதேசிகர் இலட்சணாபிவிருத்தி எழுதியிருக்கின்றார் என்ற சாஸ்திரத்தை ஏற்றி அருளியிருக்கின்றார் எட்டு வேதாந்த சூடாமணி துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் எழுதியிருக்கிறார் வேதாந்த சூடாமணி துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் ஏற்றியிருக்கிறார் ஒன்பது கைவல்ய நவநீதம் நன்னிலம் தாண்டவராய சுவாமிகள் அருளியிருக்கிறார் கைவல்லிய நவநீதம் ஒரு ஒன்பதாவது நூல் நன்னிலத்தில் இருக்கின்ற தாண்டவராய சுவாமிகள் இயற்றியிருக்கின்றார் பத்து விவேக சூடாமணி திருவிடை மருதூர் உலகநாத சுவாமிகள் ஏற்றியிருக்கின்றார் விவேக சூடாமணி சமஸ்கிருதத்தில் ஆரிசங்கரர் இயற்றியிருக்கிறார் அதை தமிழ் மொழிபெயர்த்திருக்கின்றார் உலகநாத சுவாமிகள் அது விவேக சூடாமணி அது பத்தாவது சாஸ்திரம் பதினொன்று ஐயமத பரணி அதை எறும்பூர் தத்துவராய சுவாமிகள் அருள் இருக்கிறார் ஐயமத பரணி தத்துவராய சுவாமிகள் அதுக்கடுத்து பனிரெண்டு பஞ்சதசி பஞ்சதசி சமஸ்கிருதத்தில் இருக்கின்றது அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் வித்யானந்த சுவாமிகள் வீர சுப்பையா சுவாமிகள் ரெண்டு பேரும் ஏற்றிருக்கின்றனர் வித்யானந்த சுவாமிகள் வீர சுப்பையா சுவாமிகள் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் அதுக்கடுத்து ஈஸ்வர கீதை ஈஸ்வர கீதை இது எறும்பூர் தத்துவராய சுவாமிகள் ஏற்றியிருக்கின்றார் அதுக்கடுத்து பிரம்ம கீதை அதையும் எறும்பூர் தத்துவராய சுவாமிகள் ஏற்றியிருக்கின்றார் அதுக்கடுத்து பகவத்கீதை சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய எழுநூறு சுலோகமாக உள்ள அந்த சாஸ்திரத்தை பாட்டனார் சாமி பாட்டனார் சுவாமிகள் தமிழில் பாக்கள பாட்டுக்களாக மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் பகவத்து கீதை தமிழில் வந்து பாட்டுக்களாக இருக்கிறது அதுக்கடுத்து ஞான வாசிட்டம் அப்படிங்கிறது தமிழில் ஆழ வந்தார் சுவாமிகள் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் ஞான வாசிட்டம் என்ற இந்த பதினாறு நூல்களை கோவிலூர் பரம்பரையாக பாடம் நடந்து வந்து கொண்டு இருந்தது இருக்கிறது ஆங்காங்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்ற கருத்தை நாம் தெரிந்து கொள்வோம் முதல்ல நானாஜிவாத கட்டளை கீதாச்சார தாளாட்டு சசிவண்ணபோதம் மகாராச துறவு வைராகிய சதகம் வைராகிய தீபம் தச்சனாவிருத்தி வேதாந்த சூடாமணி கைவல்ய நவநீதம் விவேக சூடாமணி ஐயவத பரணி பஞ்சதசி ஈஸ்வர கீதை பிரம்மகீதை பகவத் கீதை ஞானவாசிட்டம் இன்று பதினாறு நூல்கள் கோவிலூர் பரம்பரையாக நடந்து கொண்டு பாடம் நடந்து கொண்டு இருந்தது ஆங்காங்கு நடந்து கொண்டு கோவிலூர் பரம்பரையில் வந்துள்ள தேனி மாவட்டத்தில் தேனி அருகில் உள்ள ஊரில் சித்து சுரூபானந்தபுரி சுவாமிகளிடம் யாம் வேதாந்த சிரவணம் கேட்டுள்ளோம் கோவிலூர் பரம்பரையில் வந்துள்ள தேனி மாவட்டத்தில் தேனி அருகில் உள்ள ஊரில் சித்து சுரூபானந்த சுவாமிகளிடம் யாம் வேதாந்தத்தை சிரவணம் செய்துள்ளோம் என்னுடன் நிறைய மும்மூச்சுக்களும் சுவாமிகளிடம் வேதாந்த சிரவணம் கேட்டுள்ளார்கள் அந்த வேதாந்த நூல்களை குருவொருளும் திருவொருளும் துணை கொண்டு பாடம் நடத்த முயற்சி செய்துள்ளோம் அந்த வேதாந்த நூல்களை குருவொருளும் திருவருளும் துணை கொண்டு பாடம் நடத்த முயற்சி செய்துள்ளோம் இந்த வேதாந்த பாடமானது மும்மூச்சுக்களுக்கு அதாவது மோட்ச அடையுங்கிற இச்சை உள்ளவர்களுக்கு உபயோகம் என்பது கருத்து மோட்சமடைய இச்சை உடையவர்களுக்கு உபயோகம் ஆகும் என்பது கருத்து ஓம் பத் ஓம் ஸ்ரீ சர்குருதுநாதன் துணை அடுத்தடுத்து நம்ம நூல் ஆனாஜீவவாத கட்டளை முதல் நூல் அதுக்கு முதல்ல சாஸ்திரத்தினுடைய முதல் கவி இப்பியினிடையே எழும் ரசதம்போல் என்றுமாய் இலகி இன்பாகி ஒப்பிட ஏதுமின்றிய பிரமத்து உற்றிடும் பகுதி முன்னாய அப்பிரபஞ்ச முறமையை தூள அறிந்தது நாயமே என்ன செப்பினன் யாரும் தெளிவுற சேசாத்திரி சிவன் என்னும் ஆதவனே இது பாயிரம் ஒரு சாஸ்திரத்துக்கு முதல்ல நம்ம செய்யக்கூடிய பாயிரம் இப்பியினிடையே எழும் ரசதம்போல் என்றுமாய் இலகி இன்பாகி ஒப்பிட ஏதுமின்றிய பிரமத்து உற்றிடும் பகுதி முன்னாய அப்பிரபஞ்ச முறைமையை தூள அறிந்ததீ நாயமே என்ன செப்பினன் யாரும் தெளிவுற சேஷாத்திரி சிவன் என்னும் மாதவனே நம்ம நூல் அடுத்து நானாஜீவாத கட்டளை கோவிலூர் பரம்பரையில் உள்ள நூல் நாணாஜீவாத கட்டளை முதல் நூல் நம்ம பார்க்குறோம் கோவிலூர் மரபு வேதாந்த நூல்களில் முதலில் பாடக்கிரமமாக வகுப்பு எடுப்பது நாணாஜீவாத கட்டளை கோவிலூர் மரபு அதனுடைய சம்பிரதாயத்தில் வேதாந்த சாஸ்திரத்தில் முதல்ல நூலை பாட கிரமமாக வகுப்பு எடுப்பது நாணாஜீவாத கட்டளை என்ற நூலாகும் அந்த நாணாஜீவாத கட்டளை என்ற நூலை நாமம் சிரவ சிரவணம் செய்வோம் அந்த நாணாஜீவாத கட்டளை நூலை நம்ம கேட்போம் படிப்போம் அதாவது நூலினுடைய வரலாறு நூலுடைய வரலாறு நம்ம பார்க்கிறோம் தெற்கு கைலாயம் இன்னும் சொல்லப்படி புராணங்களில் கூறப்பட்டு இருக்கின்ற காலகஷ்டி திருத்தலத்தின் பிராமணர் குலத்தில் அவதரித்து சேஷாத்திரி சிவனார் என்னும் பெரிய உடைய ஒரு தவசிரேஷ்டர் இளமையில் வடமொழியாகிய சம்ஸ்கிருதம் தென்மொழியாகிய தமிழ் இவை இரண்டிலும் வல்லுநராய் அறிவு அடக்கம் வைராக்கியம் ஆகிய சர்க்குணங்களை பொருந்தி பதினாறு வயதுக்குள் அரிய அற்புதங்கள் தம்மால் தோன்ற ஞானசூரியனாய் விளங்கி கொண்டிருந்தார் தெற்கு கைலாயம் என்று சொல்லக்கூடிய புராணங்களில் கூறப்பட்டு இருக்கின்ற காலகஸ்தி காலகஸ்தி திருத்தளத்தில் காலகஸ்தின் தெரியும் அந்த திருத்தலத்தில் பிராமணர் குலத்தில் அவதரித்து சேஷாத்திரி சிவனார் என்னும் பெயரனையும் உடைய ஒரு தவசிரேஷ்டர் ஒரு தவமுடைய தவமுடையவர் இளமையிலேயே வடமொழி தென்மொழி சமஸ்கிருதம் தமிழ் இரண்டுலேயும் பெரிய வல்லுநராக இருந்திருக்கிறார் அறிவு அடக்கம் வைராகியம் இவையெல்லாம் இருக்கணும் அறிவு பிரகாசமாக இருக்கணும் அரிய அடக்கம் இருக்கணும் வைராகியம் இருக்கணும் அப்படிப்பட்ட சர்க்குணங்கள்லாம் அவருக்கு இருந்திருக்குற அப்படிப்பட்ட ஞான விளங்கி கொண்டு இருந்தார் சேஷாத்திரி சிவனார் பின்னர் சர்வதுக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்தி வடிவ மோட்சமாகிய பேரின்பத்தை உலக மக்கள் அடையுமாறு கருணை கூர்ந்து பொன்முக நதிக்கரையில் எழுந்தருளி அங்கு அநேக மாணவர்களுக்கு ஞான உபதேசங்கள் செய்து வந்தார் சேசாத்து சிவனார் என்ன வன்னார் சர்வதுக்கு நிவர்த்தி பரமானந்த பிராப்தியோடமாகிய மோட்சம் இதுக்கு மோட்சத்துக்கு அச்சனம் துக்கத்திலிருந்து விடுபடுவதும் ஆனந்தமாக இருக்கிறது அப்படிப்பட்ட மோட்சமாகிய பேரின்பத்தை உலக மக்கள் அடையுமாறு உலகத்தார்கள் அடையுமாறு கருணை கூர்ந்து பொன்முக நதிக்கரையில் எழுந்தொருளி அங்கு அநேக மாணவர்களுக்கு ஞான உபதேசம் செய்து வந்தார் ஞான உபதேசம் செய்து வந்தார் சிறுவர்களும் எளிதில் ஞானம் அடையும் பொருட்டு ஞானமடையும் நிமித்தம் சிறுவர்களும் அது சிறுவர்கள்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சம் அறிவு உள்ளவர்கள்னு அர்த்தம் தைத்திரிய உபனிஷத்து சாந்தோக்கிய உபநிசத்து அனுசாரமாக அதனை ச அனுசாரம்னா அதனை சார்ந்து எந்தெந்த உபனிஷத்துக்கள் தைத்திரிய உபனிஷத்து சாந்தோக்கிய உபனிஷத்து இந்த ரெண்டையும் சார்ந்து அதனுடைய எசன்ஸை எடுத்து அதனுடைய சாரத்தை எடுத்து நானா ஜீவவாதம் இன்னும் ஒரு அரிய கிரந்தம் கிரந்தம் அதான் நூல் சாஸ்திரம் கிரந்தம் நூல் எல்லாம் ஒரே அர்த்தம் வடமொழியை ஏற்றி அருளினார் யாரு சேஷாத்திரி சிவனார் சாதாரண மக்களும் ஞானத்தை அடைவதற்காக வேதாந்தத்தை தைத்திரி உபநிசத்தினுடைய சாரம் சாந்தோக்கிய உபநிசத்தை இதனுடைய சாரம் இவைகளை கிறகச்சு ஒரு நூல் வந்து வடமொழியை ஏற்றினார் வடமொழியில் ஏற்றியிருக்கிறார் அதாவது சமஸ்கிருதத்தில் ஏற்றியிருக்கிறார் அரு சேஷாத்ரி சிவனார் பாடம் பயின்ற மாணாக்கர்களில் அவர்கிட்ட பாடம் கேட்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க நிறைய மாணாக்கர் அதில் ஒருத்தர் பாடம் பயின்ற மாணாக்கர்களில் சிறந்தவரும் வடமொழி தென்மொழி ஆகிய நாராயண சிவனார் என்பவர் தென்மொழியில் வல்லவரும் ஆகிய நாராயண சிவனார் என்பவர் குருவை வணங்கி சுவாமி இந்த நானாஜிவாத கட்டளை என்னும் அரிய நூல் தென்மொழியில் இருந்தால் தமிழ் மக்களுக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது அவர்கிட்ட பாடம் பயின்ற மாணாக்கர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒரு சிறந்தவர் வந்து தென்மொழியும் வடமொழியிலும் வல்லவராகிய நாராயண சிவனார் அவர் வந்து குருவை வணங்கி சுவாமி இந்த நானாஜீவாத கட்டளை என்னும் அரிய நூல் தென்மொழியில் இருந்தால் தமிழ் மக்களுக்கு பயன்படும் அல்லவா நீங்கள் சமஸ்கிருதத்தில் அருள் இருக்கின்றீர்கள் என்று குருவை பார்த்து சிஷியன் சொல்லுகின்றார் அதுக்கு தென்மொழியிலேயே நாணாஜீவாத கட்டளை வேண்டும் என்று நாராயணசிவனார் சொல்லுகின்ற குருவை பார்த்து பணிவுடன் கேட்குற அதுக்கு குரு சொல்றார் அதாவது சேஷாத்திரி சிவனார் சொல் நாராயண சிவராய சிஷியனை பார்த்து சொல்லுகின்றார் அங்கனம் ஆயின் எம் முன்னர் நீயே மொழிபெயர்க்க கடவாய் என்று அருளினார் நான் இருக்கிறேன் நீயே வந்து மொழிபெயர்த்துக்க தென்மொழியில் தமிழில் எதை நானாஜிவாத கட்டலைய என்று சேஷாத்திரி சிவனார் குரு வந்து சொல்றார் சிஷ்யனை பார்த்து சொல்லுகின்றார் அப்ப நாராயண சிவனார் சிவனாராகிய சீடன் தமிழில் நானாஜிவாதம் என்னும் பெயரையே வைத்து தமது ஆசிரியராகிய சேசாத்திரி சிவனார் இயற்றியது என்று நூலின் ஆசிரியராக குறிப்பிட்டுள்ளார் நாராயண சிவன சீடன் வந்து மொழிபெயர்த்தது நானாஜீவாத கட்டளையின் சொல்லி அந்த சாஸ்திரத்துக்கு குருவே இயற்றினார் என்று குருவனுடைய நாமத்தையே இயற்றினார் என்று அந்த சீடனானவன் குருவனுடைய பேரவே வைத்துள்ளார் வேதாந்த நூல்களுக்கு நாணாஜீவாத கட்டளை சூத்திரமாக அமைந்துள்ளது வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறோனம்னா அதுக்கு சூத்திர மாதிரி இருக்கிறது பாம்புலான்னு சொல்லுவோம்ல கணக்குக்கு அதே போல் வே இந்த நாணாஜீவாத கட்டளை சூத்திர மாதிரி இருக்கிறது கணக்கு போட வேண்டுமானால் வாய்ப்பாடு அவசியம் தேவைப்படுகிறதோ கணக்கு போடணும்னா வாய்ப்பாடு அவசியம் தேவை அதைப்போல தமிழ் வேதாந்த நூல்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் நானா ஜீவவாத கட்டளை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா முதலில் நானா ஜீவவாத கட்டளை என்ற சாஸ்திரத்தை அங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் வாய்ப்பாடு இருந்தால்தே கணக்கு போட முடியும் அதே போல நாணா ஜீவவதக்கற்ற தெரிந்தால்தான் தமிழில் இருக்கக்கூடிய மற்ற சாஸ்திரங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும் என்பது கருத்து முதலில் வேதாந்த நூலில் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அனுபந்த சதுரியம் வேதாந்த நூல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய வேதாந்த நூலை தெரிந்து கொள்வதற்கு முதல்ல அனுபந்த சதுட்டியம்னு ஒன்று இருக்குது அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அனுபந்த சதுட்டியமும் வேதாந்தத்தோடு சேர்ந்தது அனுபந்த சதுட்டியம் சதுட்டியம்னா நான்குன்னு அர்த்தம் அதாவது விஷயம் சம்பந்தம் பயன் அதிகாரி இந்த நான்கும் அனுபந்த சதுட்டயம் என்று சொல்லப்படும் விஷயம் சம்பந்தம் பயன் அதிகாரி என்று நான்கு அனுபந்த சதுட்டயம் என்று சொல்லப்படும் இப்ப சாதாரணமாக ஒரு உதாரணம் உலக காரியங்களுக்கு இந்த நான்கு தெரிந்து கொள்ள வேண்டும் உலக காரியத்துக்கு இந்த நான்கு நம்ம தெரிஞ்சுருக்கணும் உதாரணத்துக்கு சமையலை எடுத்துக்கொள்ளுவான் சமையல் பண்ணணும்னு தெரிஞ்சு எடுத்துக்கொள்ளுவான் சமையலுக்கு அதிகாரின்னு ஒருத்தர் இருக்க அதிகாரி யாரு சமையல்காரன் அப்படின்ட்டு அதிகாரி சமையலுக்கு என்ன விஷயம் என்ன விஷயம் இப்போ சமையல் இல்லை அப்படின்னு உணவு சமைப்பது அதுதான் விஷயம் விஷயம் அதே சமையல் உணவு சமைப்பது விஷயம் சமையலுக்கு என்ன சமந்தான் சமையல்காரன் வேணும் அதற்கான வேலையால் வேணும் ஒவ்வொரு பதார்த்தத்துக்கு எவ்வளவு எதை எதை சேர்க்க வேண்டும் எதை வேக வைக்க வேண்டும் எவ்வளவு நேரம் இது போன்ற எவ்வளவு நேரம் இது போன்ற அநேக சம்பந்தங்கள் உள்ளன சமையல் பண்ணுறதுனா இவ்வளோ விஷயம் தெரியும் சம்பந்தம் ஒன்றுக்குன்னு இருக்கு உப்பு எவ்வளோ ஓடணும் புளி எவ்வளோ ஓடணும் காரம் எவ்வளோ ஓடணும் இப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒவ்வொன்றும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இதுக்கு தெரியும் சம்மந்தம் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம்னு பேர் ஒன்றுக்குன்னு தொடர்புன்னு பேர் சரி சமையல் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் பயன் என்னான்னு கேட்டால் உணவு சமைத்து சாப்பிட்டு பசிபோக்குறதே பிரயோஜனம் சுவையாக இருக்கிறதும் பிரயோஜனம் ரெண்டு பிரயோஜனம் இருக்குது பசியும் போது ருசியாகவும் இருக்குது அப்போ அதிகாரியை பார்த்தா ஆறு சமையல்காரேன் விஷயம் பார்த்தேன் என்ன விஷயம் பண்ணுறேன் சமையல் பண்ணுறேன் அதே விஷயம் என்ன சம்மந்தம் சம்மந்தங்கிறது என்னன்னு கேட்டால் இந்த சமையல் பண்ணுறது அதுக்கு வேண்டிய காய்கறிகள் பதார்த்தங்கள் அத்தனையும் பருப்பு ஆறு உளுந்து பருப்பு எல்லாமே சேர்ந்து ஒன்றுக்குன்னு தொடர்பு இருக்கிறது சம்பந்தம் இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் உணவு வந்துடுது உணவு ரெடியாகிடுச்சு சரியாக உணவு தயாராகிடுச்சு சரி இதனால் இந்த சமையல் பண்ணாலும் என்ன பிரயோஜனம்னு கேட்டால் பசியும் போகுது விஷயாவும் இருக்கிறது இதே பிரயோஜனம் இது சமையல் இதெல்லாம் நாலு பேருக்கு இதே மாதிரி விவசாயத்தை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கிருவோம் விவசாயத்துக்கு இதே மாதிரி அதிகாரி வேணும் விஷயம் வேணும் சம்பந்தம் வேணும் பிரயோஜனம் வேணும் விவசாயம் பண்ணுறதுக்கு அதிகாரியார் விவசாயி என்ன விஷயம் என்ன விஷயம் விவசாயி என்ன விஷயம் விவசாயி செய்யக்கூடிய காரியம் என்ன விஷயம் என்ன அப்படின்னு தானியங்கள் காய்கறி பழங்கள் கீரை வகைகள் உற்பத்தி செய்கிறது அதே விஷயம் விவசாயம் செய்யக்கூடிய விஷயம் காரியம் இது தான் ஸோ சம்பந்தம் என்னான்னு கேட்டால் விவசாயம் தெரியும் கூலி ஆள் விதை உரம் களை எடுப்பு தண்ணி வாச்சுறது மருந்தடிக்கிறது அறுவடை செய்கிறது இது வியாபாரிகிட்ட விற்கிறது இப்படி எல்லாம் இருக்குது சம்பந்தம் யாருக்கு விவசாயி விவசாயம் நடக்கிற சம்பந்தம் இப்படியெல்லாம் இருக்குது இப்போ விவசாயத்தில் பிரயோஜனம் இப்போ என்னான்னு கேட்டால் உணவு தானிய உற்பத்தி செய்து மக்களுக்கு பசியை போக்குவதும் தனக்கு பணம் கிடைப்பது ஆகும் பிரயோஜனம் அதுதான் விவசாயம் என்னாச்சு மக்களுக்கு உணவு தானியங்கள் உற்பத்தியெல்லாம் செய்கிறார்கள் விவசாயிகள் தனக்கு பணம் அதே பிரயோஜனம் இந்த மாதிரி நான்கும் இருக்கிறது அதிகாரி விஷயம் சம்பந்தம் பயன் என்று நான்கு இருக்கிறது இதைப்போலவே வியாபாரம் அரசியல் மருத்துவம் வக்கீல் வக்கீல் உத்தியோகம் இவை அனைத்திலும் இந்த மாதிரி நான்கு இருப்பதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் வியாபாரம் பண்ணணும்னால நான்கு தெரிஞ்சுருக்கணும் கடைப்பிடிக்கணும் செய்யணும் அரசியல்னால அப்படித்தேன் மருத்துவம்னால அப்படித்தேன் வக்கீல் தொழிலாலும் அப்படித்தேன் உத்தியோகம் ஒரு வேலை பார்க்கறதுனால அப்படித்தேன் இன்னும் எது எது எது எடுத்தாலும் எல்லாத்துலேயும் நான்கு இருக்கிறது நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதை போல வேதாந்தத்துல இந்த அனுபந்த சதுட்டியத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்பத்தையும் நம்ம உள்ள போக முடியும் அதிகாரியாறு விஷயம் என்ன சம்பந்தம் என்ன பிரயோஜனம் என்ன அப்படின்னு தெரிந்து கொண்டால்தான் நம்ம வந்து வேதாந்தத்துக்கு ஈடுபாடு வரும் இல்லைன்னா வராது அதுக்காகத்தான் அனுபந்த சதுட்டியத்தை முதல் தெரிந்து கொள்ளணும் இனி வேதாந்தத்தில் அனுபந்த சதுரியத்தை நம்ம பார்க்கலாம் எதை அறிந்தாலும் மும்மூற்றுக்கு நூலில் சம்பந்தத்தை உண்டாக்குமோ அதனை அனுபந்தம் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்றது எதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா சாஸ்திரத்தை தெரியணுங்கிற ஒரு ஆசை உண்டாகிறதோ அதுக்குத்தான் அனுபந்தம்னு பேரு அனுபந்த சதுட்டயம் சதுட்டயம் என்றால் நான்கு என்று அர்த்தம் நான்குன்ற அர்த்தம் இப்போ அனுபந்த சதுட்டியம்னா என்னன்னு கேட்டால் அதிகாரி சம்பந்தம் விஷயம் பயன் என்று நான்கு இருக்கிறது இதை நம்ம பார்த்துருக்குறோம் இதனுடைய விரிவை வேதாந்தத்துக்கு அதிகாரி சம்பந்தம் விஷயம் பயன் இந்த நான் விஷயம் சம் அதிகாரி சம்பந்தம் விஷயம் பயன் இந்த நான்கையும் நம்ம அடுத்த வகுப்பில் விரிவாக பார்க்கலாம் அகியேடைய அருள்மேனி சாற்றி படிமீது வந்த பரணே கொடிய நீண்ட நன்னாதிமை பழவில்ித்த கண்ணா கடை போக கார் கந்தைதாயாவானும் சார்கதியங் காவானும் அந்த மிலா இன்ப நமக்கீவானும் எந்த நுயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு திருச்சிற்றம்பலம்